நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையில கருப்பு உளுந்து கிச்சடி இது ராஜஸ்தான் ஸ்பெஷல் பொருட்கள் ஜீரக சம்பா அரிசி ஒரு கப் கருப்பு உளுந்து கால் கப் பெரிய வெங்காயம் ஒண்ணு பச்சை மிளகாய் ரெண்டு துருவல் ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பட்டை ஒண்ணு கிராம்பு ரெண்டு இலக்காய் ஒண்ணு மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசி எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் நடிச்சிட்டிக்கு கருவேப்பிலையும் சிறிதளவு செய்முறை முதல்ல சீரக சம்பா அரிசி கழுவி அதை ஊற வச்சுக்கணும் இந்த கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து அதை காசு டம்ளர் எடுத்து அதை நல்லா வறுத்துக்கணும் அதில் வறுத்துட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிடணும் வச்சு அதை எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் இந்த இஞ்சி துருவி வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் பொடியும் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பா குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டுருவோம் பொடியான அறுக்கி பச்சை மிளகாய் குறைஞ்சதும் சின்ன பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா நா வதக்கிடுவோம் அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மூணு டம்ளர் தண்ணி விட்டு தண்ணி கொதிக்க விடுவோம் தண்ணி கொதி வந்ததும் இந்த உரிய ந சீரக சம்பா அரிசி உடஞ்ச கருப்புளுந்து உறினது அதிகம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சப்பிடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு மூடி வச்சிடுவோம் உப்பு டேஸ்க்கு தேவைன்னாலும் போட்டுடுவோம் போட்டு நல்லா மூடி விசல் போட்டுடுவோம் அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு தாலிப்பூ செஞ்சிடுவோம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் உரினதும் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் போட்டுவிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு இஞ்சி துருவல் அது தேங்கினதும் அதை எடுத்துட்டு அதுல இந்த தாளிச்சதை கொட்டி கலந்து விட்டு விட்டோம்னா சூப்பர்மான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கருப்பூல இருந்து கீச்சடி தயார் ட்ரை பண்ணி பாருங்க வரவுகளை மீண்டும் சந்திப்போம்